ம் திாமிகிகேந்திரம்ைப்பயனியம் மதுபி நி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமூரூன் சந்தமான மாதேச சாாா் மேவீணம் மேவே ஓ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோபரப்போமைவீத்தஸ்மதிபுராலாலம் शंकरम लोकशंकरम, ோம் தோண பாப்பா வீத்தராூமே ஆமோ विधीयते, பதினைந்தாவது பஞ்சோஷாத்மா நீலவாஸ் யோகேனஸ்ஃபி வபுஸ்ஷாதி ஆத்மான மந்திரம்விச்சியா தண்டுலம் யாற ஸ்லோகத்தில் யுக்திய அவகாததான் இருக்கு இந்த ஆவ எடுத்து விடலாம் யுக்தி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 னம்ியானயோகம்ியானசாதனம் ஞானயோகம்னா ஞான யோகத்தில் மூன்று அம்சம் இருக்கு ஒன்று ஸ்ரவணம் மற்றொன்று மனநம் அடுத்தது நிதித்தியாசனம் ஸ்ரவணம்னு சொன்னால் சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் மையக்கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம் இந்த இடத்துல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 அந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அது எப்படி பொரு சரியாக இருக்க முடியும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒரு பொருள்தான் இருக்கு நம்ம அனுபவிச்சுருக்கிறது பல பொருள்கள் பல பொருள்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த பல பொருளை பிரிக்கிறவங்க மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று உயிர் இன்னொன்று உலகம் மற்றொன்று இறைவன் கடவுள் உயிர் உலகம் ஜீவகா ஜகத்து ஈஸ்வரகா இப்படி மூணு பொருள்னு சொல்லி சாஸ்திரத்துல மூணு பொருள் இருக்கு இந்த மூணு பொருள் எப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம் ஆனா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 எத்தனையோ விஷயங்களை நாம் அனுபவிச்சுருந்தாலும் மூணு தான்ப்பா எல்லாமா கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோமானா அரியறவன் அறியப்படுற பொருள் அரியறவனுக்கும் அறியப்படுற பொருளையும் அறிவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணுற கட்சி ஒன்று இருக்கு இதுக்கு துவைத்த பேர் இது எப்பவும் மூணு பொருள் இருக்கு இந்த மூணு பொருள் எப்பவும் இருக்கு ஒரு நாளும் இந்த மூணு பொருளும் இல்லாமல் போகிறது கிடையாது அப்படிங்கிற மதம் துவைத்த மதம் அதுக்கான சான்றுகள்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு ஆனால் என்னென்னா மூன்று பொருள் எப்பவும் இல்லை ஒரு பொருள் தான் எப்பவும் இருக்கு அந்த ஒரு பொருளில் தான் மற்ற இரண்டு பொருள்கள் கற்பிக்கப்படுகின்றன பொருனா வஸ்துங்கிற அர்த்தத்தில் சொல்லணும் பொருள்னா நீங்க ஏதோ மைக்கு மாதிரி பொருள்னு நினைச்ச கூடாது உயிருங்கிறதே ஒரு பொருள்னு சொன்ன ஒரு வஸ்துன்னு அர்த்தம் பொருள்னா அது வந்து இனர்ட் மேட்டர்ன்னு அர்த்தம் இல்லை பீயிங்கும் இங்க பொருள் நான் கான்சியஸ் பீயிங்கும் பொருள் தான் பீயிங்கும் பொருள் ஆக அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவில்லாத வஸ்துக்கள் அறிவுள்ள வஸ்துக்களுக்கும் அறிவில்லாத வஸ்துக்களுக்கும் நம்ம படித்தோமே ஆத்மார்ப்பண்துதியில் அச்சித் அதிகான்னு படித்தோம் அதுதான் ஈஸ்வரன் ஆனா அத்வைத்த வேதாந்தத்தில் எப்படி சொல்றோம் வஸ்து ஒண்ணுதான் பிரம்மை சத்தியம் பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு இந்த பிரம்மன்ல மாயா கல்பித்தந்தான் ஜீவர்கள் மாயா கல்பித்தந்தான் ஜகத் இன்னொரு படி போய் ஈஸ்வரனும் கூட மாயா கல்பித்தந்தான் பிரம்மன்தான் சத்தியம் கடவுள் உயிர்கள் உலகம் இந்த மூன்றும் மெய்ப்பொருளாகிய பரபிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவை என்று உபதேசிப்பது அதுக்கும் சாஸ்திரத்தில் பிரமாணம் எல்லாம் நிறைய இருக்கு ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு ஆஹா சாஸ்திரத்தோட மையக்கருத்து மூன்று பொருளா ஒரு பொருளா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தினுடைய மையக்கருத்து ஒரு பொருள்தான்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 அதற்கு பிறகு அது ஆழமான மனசுல கொண்டு செலுத்துறதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேரு அதெல்லாம் வரிசையா ஆதிசங்கரர் இங்கே உபதேசம் பண்றார் ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பத்து பதினொன்று வரைக்கும் கூட சொல்லலாம் தப்பு இல்லை இந்த சம்சாரம் ஸ்வப்ன சமானம் சம்சாரம்னா என்ன அர்த்தம் நம்முடைய உலக வாழ்க்கை கனவுக்கு நிகரானது எப்படி உறக்கத்தில் உறங்குறபோது கனவுலகம் தோன்றுகிறது அந்த கனவுலகத்தை கனவு காணும் பொழுது உண்மையாகவே நினைக்கிறோம் கனவு காணபோது கனவு கனவுன்னு தெரியாது நனவுக்கு வந்த பிறகுதான் கனவு கனவுன்னு தெரியும் அது வரைக்கும் என்னதான் சொன்னாலும் இது உண்மை உண்மையல்லான்னு கனவுல யாரும் சொன்னாலும் கூட அது உண்மை மாதிரியே தான் தோன்றும் நனவுக்கு வந்த பிறகு கனவு உண்மையல்லான்னு புலப்படுறது மாதிரி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் நனவில் நனவை ஆராய்ச்சி பண்ணி நனவும் கனவுக்கு நிகர்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இங்கே ஒரே ஒரு வி கனவு நிலையிலருந்து நனவு நிலைக்கு வர மாதிரி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 ஆறாவது ஸ்லோகத்தில் படித்தோம் ஞாபகப்படுத்துறேன் போ சம்சாரஹா ஸ்வப்ன துல்லியா அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தார் எப்படி இந்த ஏழாவது இருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம் அதுல என்ன சொன்னார் இந்த ஜகத்தே கற்பித்தம் எல்லாம் ஆத்மாவில கற்பிக்கப்பட்டது ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பாருங்க எதுவரைக்கும் பிரம்மனை ஒருத்தன் அறியலையோ அதுவரைக்கும் இந்த உலகத்தை உண்மைன்னு நினைத்துக் கொண்டிருப்பான் தன்னுடைய அனுபவங்களை உண்மைன்னு நினைத்துக் கொண்டிருப்பான் தாவத் சத்தியம் ஜெகத் பாதிக்கா ரஜதம் யச்சா யாவன்னே பிரம்ம சர்வாதிஷ்டான அத்வயம் சரி ஆக அதை விளக்கி சொன்னார் எல்லாம் வந்து எட்டாவது ஸ்லோகத்தில் உபாதானே கிலாதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்கஸஸ்தி லயான் யாந்தி புத் புதானீவ வாரிணி இந்த என்ன சொல்வது மேக்ரோ இந்த சமஷ்டி பிரபஞ்சம் ஆத்மா பிரம்மனில் கற்பிக்கப்பட்டது இதெல்லாம் அப்படி சொல்லப்பட்டது அப்புறம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னெண்டு 13, 14, இந்த உடம்பும் மனசும் அதுக்கு காரணமும் எல்லாம் மாயா காரியம் இது வந்து ஆறாவது ஸ்லோகம் பொதுவானது ஏழு ஆறு ஏழு கூட வச்சு 8, 9, 10, 11 ஜகத் அத்தியஸ்தம் ஜகத் அத்தியாசா பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு ப்ரொஜெக்ஷன் பாருங்க இங்கிலீஷ்ல ப்ரொஜெக்ஷன் அப்படி சொல்லணும் இந்த வகுப்புஷனான ஆமான் தான் சொல்லுவோம்ஷன்ஷன்ல ரிமூவ் பண்ற ப்ரொஜெக்சன் இந்த கிளாஸ் வகுப்பு அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ ப்ரொஜெக்ஷன் Like dream. லைக் எப்படி வந்து வந்து கற்பனை தோற்றமோ ஃபால்ஸ் ப்ரொஜெக்சனா என்ன அர்த்தம் கற்பனை தோற்றமோ எப்போ கற்பனை தோற்றம் தெரியும்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 என்னமோ ஆனந்தம் வரப்போறதுன்னு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறது பிறகு நமக்கு நிம்மதி வரும்னா பிரச்சனை இருந்தால் நிம்மதி வர்றதுக்கு சுவாமி பிரச்சனை இருக்கேன்னா பிரச்சனை இருக்கேங்கிறது தானே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை போகும் பிரச்சனை திரும்பவும் வரும் ஆக பிரச்சனையே கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சு நோட்டி ஆனால் பிரச்சனையே இருக்காது பிரச்சனை போகவும் போகாது பிரச்சனை வரவும் வராது எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டேன் இனி எத்தனை பிரச்சனை வரப்போகிறதோன்னா ஒரு பிரச்சனையும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுன்னுட்டா பிரச்சனையே இல்லை அதற்காகத்தான் இந்த மூன்று ஸ்லோகங்களில் சொன்னார் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் எல்லாம் என்னதுன்னா அவித்யா கல்பித்தம் அறியாமையால் கருதப்படுவது ஆக இந்த ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்மசரீரத்துக்கும் எது காரணமோ அது காரண சரீரம் இந்த மூணுக்கும் வேற ஆத்மாவை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் பதினாலாவது ஸ்லோகத்துல உபாதி திருத்தயா தன்யம் ஆத்மானம் அவதாரையே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 இந்த பண்ணி ஜம் உடலும் அதாவது இண்டிவிஜுவாலிட்டியும் கல்பித்தம் டோட்டாலிட்டியும் கல்பித்தம் என்னது சொன்ன இல்லையா ப்ரொஜெக்சன் சமஷ்டியும் சம்சாரஸ்வப்ன துல்லியா அப்புறம் நமக்கு இருக்கிற அபிமானம் ரொம்ப பலமானது பணத்தோட நம்மளை இணைச்சு இருக்கோம் நம்ம வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸோட நம்மளை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அது கூடினா நான் கூடிட்டதா நினைச்சுக்கிறேன் ரொம்ப பலமாயிட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன் அது குறைஞ்சு நான் பலம் குறைஞ்சவனா நினைச்சுக்கிறேன் பணம் பேங்க்லயோ சொத்தோ ஏதோ கூடி போச்சுன்னு சொன்னா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 பைத்தியக்கார உலகம் மதிக்கிறது பணத்தையும் எதையும் உறவையும் தான் மதிக்கிறது ஆனால் உலகத்தில் பார்த்தா அப்படி இருக்கு ஆனால் வாஸ்தவமாக இதுவாக என்ன என்னுடைய வீக்னஸுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் இதுவாக காரணம் நான் தான் ஸ்ட்ரென்த்து நான் ஒரு நானும் வீக் ஆக மாட்டேன் அப்படி இல்லை ஒரு வேதம் சொல்கிறது வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் சொல்கிறது இந்த உண்மையை ஒருவன் உணர்ந்து கொண்ட பிறகு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு விடுவான் அப்படி சொல்றது தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்மயோகாதி கமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷோகௌ ஜஹாதி யூ சர்வாணி ஆமேவனு கோப்பயித்து ஆது வந்தே ஒண்ணு பண்றது மனசை வந்து கலக்க முடியாது மனசில் தெளிவான அறிவு இருந்ததுன்னா மனசை கலக்க முடியாது அது மாத்திரமில்லை இது வந்து வெளி விஷயம்னு சொன்னேன் இதுலேயே நிறைய பேர் அவுட் ஆகிடறான் என்னது சரி சுவாமி உறவு இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் உடம்பு உடம்பும் அப்படித்தான் உடம்போடு தன்னை சேர்த்துட்டு இருக்கானா பணத்தோட சேர்த்துட்டு இருக்கான் உறவோட சேர்த்துன் இருக்கான் இதெல்லாம் சென்ற வகுப்புலேயே படித்தோம் அப்புறம் அடுத்தது உடம்போடு தன்னை இணைத்து கொண்டிருக்கான் அப்புறம் என்னதுண்ணது பிராணனோடு தன்னை இணைச்சிக்கிறான் மனசோட தன்னை இணைச்சிக்கிறான் புத்தியோடு தன்னை இணைச்சிக்கிறான் அப்புறம் என்னது நான் இத்தனைக்கும் காரணமாக இருக்கிற காரணசரீரம் ஆனந்தமயத்தோடு தன்னை இணைச்சிக்கிறான் ஆனால் இது எதோடையும் இணைச்சிக்கக்கூடாது அதோட இணைச்சுடா அது மாதிரி ஆயிடுவோம் அதுல இருக்கிற குறை நிறைகள்லாம் நமக்கு வந்துடும் அதனால எதோடையும் கோஷைகி யுக்தம் இந்த உடம்புங்கிற பபுஸ்துஷாதிபிகின்னா பஞ்ச கோஷைகின் தான் அர்த்தம் பஞ்ச கோஷாதிபிகி அர்த்தம் துஷான்னா தோல் மேல் தோல் உமின் அர்ச்சம் வப்புகுன்னு உடம்புன்னு அர்ச்சம் அன்னமயாதி சரீரங்களோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறத இப்படியே வகுப்பில் ஒரு ஒரு வகுப்புலேயும் உட்காந்து உட்காந்து நேரம் கொடுத்து சிந்தனை பண்ணி யுக்தி அவகாத்தகா ஒரு என்னது குத்தி குத்தி புடைக்கிற மாதிரி தான் ஆத்மான மந்தரம் சுத்தம் விவிட்சியாத் சுத்தமான ஆத்மாவை உள்ளே இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை நன்கு தெரிந்து கொள்வாயாக விவிட்சியாத் பகுத்தறிந்து கொள்வாயாக யசாத் தண்டுலம் எப்படி அரிசியை உமியை நீக்கி அரிசியை பெறுகிறோமோ அப்படி இந்த ஞாபகம் இது ஸ்தூலமான செயல் ஆனால் இது புத்தினால் பண்ணுறது எனக்கு இருக்கிற அபிமானம் எனது கற்பனை அபிமானம் அந்த கற்பனை அபிமானத்தை நான் கற்பனைன்னு புரிஞ்சுக்கணும் கற்பனை அபிமானத்தை கற்பனைன்னு புரிஞ்சிக்கணும் அதை உண்மைன்னு நினச்சிக்க கூடாது அப்படி புரிஞ்சுண்டா என்ன இருது இது புரிஞ்சுக்கிற விஷயம் ஏன் வச்சுங்கோ இந்த புஸ்தம் படிக்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிற விஷயம் ஒன்றும் சாதனை பண்ணுறதே கிடையாது சாதனை என்னதுன்னு நான் புரிஞ்சுக்கிறது தான் சாதனை இதை படிக்கிறது தான் சாதனை படித்ததை வேணால் நீங்க உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி படித்ததோட அர்த்தத்தை திரும்ப திரும்ப நினைக்கலாம் ஆழமான மனசுக்கு அது போகணுங்கிறதுக்காக வேண்டி ஆனால் வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி இதை படித்ததுக்கு பிறகு ஏதாவது செய்யணுமான்னு ஏதாவது செஞ்சிருந்த பிறகுதான் படிக்கணும் இங்கே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 அசரி, ஆத்மா வந்து சர்வ வியாபிங்கிற ஒரு கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றேன் இதுல ஜானம் கிடைக்கக்கூடிய ஜானம் படிக்கலாம் சதா சர்வகதோ சர்வகோப்பியாத்மா நாசத்தே புத்தாவேவாசேத स्वच्छे स्वच्छे बुद्धावे சாவசாவேவாசேத்திம்ப இந்த ஸ்லோகத்தில் கருத்து என்னன்னா நான் உடலால் வரையறுக்கப்படாதவன் ஏற்கனவே இதை படிச்சோம் நாம நாலாவது ஸ்லோகத்தில் படித்தோம் அவ சின்ன இவா ஜானாத் தன்னாசே சதிவலகா பரிச்சின்ன இவா அந்த கருத்தை இன்னொரு கோணத்தில் சிந்திக்கிறோம் இப்போ இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது உங்கள் உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது என் உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது ஒரு ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாடம் அது ஆரம்ப பாடம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்னா உண்மையிலேயே ஆத்மாங்கிறது இந்த ஆத்மா இல்லை ஒரு ஒரு ஆத்மா இருக்குங்கிறது உண்மை அல்ல ஆத்மா ஒன்று அந்த ஆத்மா எங்கும் நீக்க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 அது ஒன்றாக இருப்பதால் அது நிறைவானது அவ்வளவுதான் அது இரண்டற்றது இரண்டற்றது சர்வகதா பூர்ணஹா அத்வைதஹ அத்வைதா ஏகான்னு போடலாம் ஏகா தஸ்மாத் அத்வைதா அத்வைத்த ஏக அத்வைத்த இரண்டற்றதாகவும் இருக்கிறது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 ஆத்மா சதா சர்வகதா இந்த சதாங்கிற வார்த்தைக்கு எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது ஏதோ அந்த காலத்திலிருந்து நான் சொல்ல போனா ஆத்மா அவலதான் காலமே இருக்கு காலசாட்சி ஆத்மா காலசாட்சி காலத்தை அறிகின்றவன் காலமல்ல காலத்தை அறிகின்றவன் காலமல்ல – கால வியாபி காலத்துக்கு சாட்சியாகவும் காலத்தை வியாபித்தும் இருக்கிறான் நான் காலத்தை அறிபவன் வேறானவன் காலத்தை அறிபவன் காலத்திற்கு வேறானவன் காலத்தை வியாபித்திருப்பவன் காலத்தை வியாபித்திருப்ப இது நீங்கள் இந்த ஒரு கருத்தை யோசிக்கே ரொம்ப நேரம் ஆகும் சும்மா சாதாரண நினச்சிடும் அகம் கால சாட்சி அஸ்மி நான் காலத்தை அறிபவனாக இருக்கிறேன் அறிபவன் அறியப்படும் பொருளுக்கு வேறு என்கின்ற நியாயப்படி நான் காலத்திற்கு வேறானவனாக இருக்கிறேன் காலம் அனைத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது காலத்திற்கு இருப்பே நான் காலத்திற்கு இருப்பை தருபவன் நான் நான் இல்லாமல் காலமில்லை காலம் இல்லாமல் நான் உண்டு அது என்ன பிரமாணம்னா தூக்கம்தான் இந்த கிளாஸ் கேட்டாலே போறோம் தூக்கம்தான் தூக்கத்தில் டைம் இருக்கா டைம் வைஸ் லிமிடேஷன் ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன் வஸ்து வைஸ் லிமிடேஷன் சதா அஸ்மி சதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எப்பொழுதும்னு அர்த்தம் சர்வகதான்னா என்ன அர்த்தம் எங்கும் வியாபகமா இருக்கேன் எங்கும் இருக்கிறேன் எல்லாமும் இருக்கிறேன் அப்படி போடணும் அதே மாதிரி நீங்க போட்டுக்கணும் சர்வகதான்னு சொன்னா இதுவும் போட்டுக்கணும்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 காலம் என்பது என் மீது என்ன சொது எதுனா ஸ்ரொஜக்ஷன் சுவாமி சூரியன் உதிக்குது சூரியன் மறையுது நேரமெல்லாம் இருக்கு நேரமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு நீ அதை பார்க்கிற மாதிரி பார்க்கற காலம் இருக்கிற மாதிரி இருக்கு நீ அதை அறியற மாதிரி அறியிற உண்மையில் காலமும் இல்லை நேரமும் இல்லை இது ஒன்றே போகும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் எதுவாக இருந்தால் எதுவா ஆகிறதுக்கு எல்லாமா இருக்கிற போது நான் என்னவா ஆகிறது எதா ஆனையோ அதுவும் நான் ஆகாத பொருள் எதுவுமே கிடையாது எல்லா பொருளும் நான் இந்த ஒரு விஷயத்தை ஆதாரமாக கொண்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளில் அதை நான் சொல்கிறேன் நான் நான்கிறத விட்டுவிட்டு ஒரு உதாரணத்துக்கு வெளிச்சத்தை சொல்கிறேன் இப்போ இந்த கைக்கு கையை இப்படி காமிக்கிற போது ரெண்டு பொருள் இங்கே இருக்குது நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு பொருள் கை இன்னொரு பொருள் வெளிச்சம் இருட்டில் காட்டினா தெரியாது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 வெளிச்சம் கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு வெளிச்சம் கையை வியாபித்து வெளிச்சம் கையை விளக்கிக் கொண்டிருக்கிறது இது ரெண்டாவது கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்காது கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்க முடியாது கைக்கு வரையறை எல்லாம் இருக்கு கைக்கு பவுண்டரிலாம் இருக்கு கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுக்க முடியாது கையை எடுத்துட்டாலும் இந்த ரெண்டு கை இப்படி வைக்கிற போது சரி கையை இப்படி எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் வெளிச்சம் வந்து கையில் பட்டு தெரிகிறது கையில் படாட்டாலும் நீங்கள் வெளிச்சத்தை இந்த இங்க இதுலேருந்து இது வரைக்கும் மேலே படுறவரை இங்கே படுற இடத்துல தான் பார்க்கலாம் இடையில இருக்கிற கேப்பில் இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் பார்க்க முடியாது இங்கிருந்து வெளிச்சம் என் மேல படுறது என் மேல படுற போது என் மேல படுறது தான் பார்க்கலாம் இடையில இருக்கிற வெளிச்சத்தை நீங்க கண்ணால் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கலாம் அதாவது கையை எடுத்துட்டாலும் வெளிச்சம் இருக்கும் ஆனால் வெளிச்சத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு அது படுற ஒரு பொருள் வேணும் வேணும் அது மாதிரி இப்ப புரிஞ்சுக்கணும் இது உதாரணம் இது வந்து வெளிச்சம் ஈஸ்இக்குவல் டு நான் ஆத்மா வெளிச்சம் நான் ஆத்மா கை ஈஸ் இக்குவல் உடல் மனம் புத்தி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 உடல் மனம் புத்தி இவைகளை ஒளிர்விக்கிறேன் பிரகாசப்படுத்துகிறேன் இது எனக்கு மாத்திரம் இல்லை அத்தனை பேருக்கும் இது உண்மை அப்பதான் இந்த பாடம் சரியா முடியும் நான் உடலுக்கு வேறாக இருந்துகொண்டு கொண்டு உடலையெல்லாம் வியாபித்து உடலுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறேன் உடம்பு மனசு புத்தி இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன்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 உடம்பு மனசு புத்தி நான் நினைக்கிறதுனால தானே எனக்கு இன்பத் துன்பங்கள்லாம் வருகிறது ஆக உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் தான் நான் தேவையே தவிர இப்போ பாருங்க எலெக்ட்ரிசிட்டி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு பல்புக்கு தான் எலக்ட்ரிசிட்டி வேணுமே தவிர எலக்ட்ரிசிட்டிக்கு பல்பு வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி வருமா அது மாதிரி புரிஞ்சுக்கணும் சினிமா ஸ்க்ரீன் உதாரணம் பாருங்கோ ஒரு ஸ்க்ரீனில் அத்தனை பேரும் வர்ற மாதிரி நாமெல்லாம் மகா ஸ்க்ரீனில் விளையாடின்னு இருக்கிற சினிமாதான் நம்ம வாழ்க்கையும் சினிமாதான் சினிமாவுக்குள்ளே ஒரு பெரிய சினிமா பார்த்து நிற்கான் இருக்கோம் சினிமாவுக்குள்ளே நிறைய சினிமாவை பார்த்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையே சினிமாதான் சினிமான்னா என்னோம் சினிமா உண்மையாக பொய்யா சினிமா முழுக்க முழுக்க போய் கற்பனை அந்த கற்பனையை விழுந்து விழுந்து வீட்டில் போட்டு போட்டு கரண்ட் போச்சேன்னு கவலைப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க வாழ்க்கையவே கற்பனைங்கிற போது அதெல்லாம் எவ்வளவு பெரியது தத்துவத்தை இவ்வாறு புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சதா சர்வகத்தோப்பி ஆத்மா நீங்க இந்த கால சாட்சி தேச சாட்சி தேச வியாபி தேச வத்திரிக்தபடி போட்டுக்கணும்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 பொருள்களுக்கு வேறானவனாக இருக்கிறேன் பொருள்களை வியாபித்து இருக்கிறேன் பொருள்களுக்கு இருப்பாக இருக்கிறேன் நான் இல்லை என்றால் பொருள்களே இல்லை கொஞ்சம் கடினது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இப்படியே சொல்லிட்டு போய் சர்வகதோப் ஆத்மா ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை ந சர்வத்திர அவபாசத்தே நான் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அது எங்கும் புலப்படுவதில்லை புரியறதுக்காக சொல்றார் எங்கேயும் நான் வியாபிச்சிருக்கேன் எங்கேயும் நான் புலப்படுறதில்லை ஆனால் என்னது நான் புத்தவ ஏவ இந்த புத்தியில தான் நான் வந்து என்னது வெளிப்படுகிறேன் புத்தியில் நான் வெளிப்படுகிறேன் எல்லாருடைய புத்தியிலையும் அவங்கவங்க வெளிப்படுறாங்க அகங்காரமாக வெளிப்பட்டுருக்காங்க அத்தனை பேருடைய புத்தியிலையும் நான் நான் கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒரு விபூதி சொல்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் இறைவனுடைய பெருமையை இவரேவன் சொல்ல தொடங்குறார் சொல்கிற போது முதல் பெருமை என்ன தெரியுமா அனைத்து உயிர்களிலும் நான் என்பதாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அகமாத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அனைத்து உள்ளங்களிலும் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றார் நம்ம என்னென்னு சொல்லிருக்கோம் நான் வேறே கடவுள் வேறேன்னு நான் என்பதே உண்மையில் கடவுள் என்று அங்கே விளங்குகிறது புத்தவு அவசேத்த புத்தியில்தான் அது புலப்படும் எப்படி அதுக்கு உதாரணம் சொல்ற ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் ஸ்வச்சேஷுன்னா தூய்மையான பதார்த்தத்தில் தூய்மையான இதில் பிரதிபிம்பம் நிழல் தெரிவது போல இப்போ சூரியனுடைய வெளிச்சம் எங்கேயும் பரவி இருந்தாலும்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 புத்தி அல்ல அப்படின்னு நம்ம கேட்குற அத்தனை பேரும் புரிஞ்சுண்டா நம்ம எல்லோரும் என்ன வரும் தான் வேறு வேறையா தெரியவோமே தவிர நம்மலாம் ஒன்றுங்கிற ஞானத்தில் பலமாக இருப்போம் வேறுங்கிறது ஒரு கற்பனை ஏதோ பேருக்கு இதை ரொம்ப உண்மையு நினச்சி நம்மள வாழ்க்கையில் நம்மளை குழப்பிக்க கூடாது இதுக்கப்புறமும் நம்ம நான் வேறு வேறையாக தான் நினச்சிட்டு வாழ்வோம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றபோது அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் நம்முடைய விருப்ப விருப்பெல்லாம் சுக்கு நூறாக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 विलक्षणं, பிரியோண்திணம் விதைய ஆனம் ராஜவ் சதாந்திரிமனோ பிரபத்துபோ विलक्षणं, தத்வத்திசாட்சிணம் வித்யாத் ஆத்மான பிரகிருதி இருக்கு பிரகிருதிப்பியோன்னு போட்டுக்கணும் ஏன்னா தமிழ்ல பிரகிருபியோ போட்டிருக்கு பிரகிருப்பிய ஆத்மானம் விரத்தி சாட்சிணம் வித்யாத் ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் சங்கராச்சாரியர் ஆத்மாவை என்ன பண்ணணும் விறத்தி சாட்சி என்று தெரிந்துகொள் எண்ணங்களை அறிபவனாக தெரிந்து கொள் எண்ணங்களே ஆத்மா அல்ல எண்ணங்களை அறிபவனாக தெரிந்து கொள் எண்ணங்களை அறிகிறேன் எண்ணங்களை ஆளுகிறேன் எண்ணங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தரணுமோ அவ்வளவுதான் தருவேன் நம்ம எண்ணங்கள் மயமாயிடுறோம் எண்ணங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியறதில்லை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாட்ஸை எண்ணங்களை நாம் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் மயமாக கூடாது, எண்ணங்களோடு நம்மை இணைத்து கொள்ளாமல் இருப்பதே முக்தி எனப்படும் மோக்ஷம் என்று சொல்லப்படும்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 தன்னை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா சதா வித்தியாத் எப்பொழுதும் தன்னை ஏதாவது கொஞ்ச நேரம்லாம் இல்லை எப்போ ஏதாவது என்னென்னா கிளாஸில் மாத்திரம் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் இந்த அலர்ட்னஸ் இருக்கணுமா நம்ம எவ்வளவு காரியம் பண்ணிக்கொண்டிருந்தாலும் எவ்வளவு பூஜை எதா இருந்தாலும் சரி என்ன லௌகிக காரியம் பண்ணி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 எல்லாரையும் வேலை வாங்கி வேலை செய்கிறத பார்க்குற வேலை ராஜாவோட வேலை என்னதுன்னு கேட்டால் தனக்கு கீழே இருக்கிற மந்திரி அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லி அவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லி அவங்க யாரும் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு கவனிக்கிற வேலை தான் இவருக்கு இவரும் வேலை செய்யக்கூடாது இப்போ நானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த ஆசிரமம் எப்படி நடத்துறது நான் என்ன வேலை பண்ணுவோம் அது மாதிரி தான் நான் பண்ணணும் நானே அத்தனை வேலையும் பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராது எனக்கு அந்த வேலை ஒரு லீடருக்கு என்ன வேலையோ அந்த லீடர் வேலையை லீடர் பண்ணணும் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு வேலை அது ஒரு வேலை சும்மாவே உட்காந்துருக்காங்க நினச்சின்னு இருப்பாங்க சும்மா உட்காந்துருக்குது இல்லை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ளான் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பிளானை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் பண்ணிட்டேயான்னு கேட்கணும் பண்ணக்கூடாது அது மாதிரி ராஜாவது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 படிக்கிறது எதுவும் வெளிச்சத்தை ஒன்னும் பண்ணார் அந்த வெளிச்சம் அசங்கமா இருக்கு பேர் அசங்கம்னு பேர் அதைத்தான் இங்க சொல்றார் ஆத்மா அசங்க அது முதல்ல இதுக்கு முன்னாடி படிச்சது என்னது ஆத்மா சர்வகதா ஆத்மா சர்வ சாட்சி ஆத்மா சர்வ வதிரிகா ஆத்மா சர்வ வியாபி ஆத்மா சர்வசத்தா ஆத்மா பூர்ணஹா அப்புறம் ஆத்மா பூர்ணா எல்லாம் சொல்லிவிட்டு ஓ ஆத்மாவுக்குன்னு சொல்லிடக்கூடாது நான் சொல்லணும் நான் அனைத்தையும் அறிபவன் அனைத்திற்கும் வேறானவன் அனைத்திற்கும் இருப்பைத் தருபவன் அனைத்தையும் வியாபித்திருப்பவன் நான் நிறைவானவன் நான் முழுமையானவன் எனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இன்பத் துன்பங்களை அறிகின்றவன் இன்பத் துன்பங்களுக்கு வேறானவன் இன்ப துன்பங்களுக்கு இருப்பை தருபவன் நான் இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல வித்தியாசமா இருக்கும் இந்த கேட்கறதுக்கே உண்மை அதுதானே அதே மாதிரி இங்கேயும் சொல்ற ராஜவத் சதா அகம் அசங்கம் அசங்க சைதன்யோகம் இதுதான் ஞானம் ஆத்மபோதம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆத்மபோதம் படிச்சுட்டு இருக்கோம்னா தன்னை என்னவாக அறிஞ்சிக்கிறேன் என்னை நான் என்னவாக அறிஞ்சுக்கிறேன் என்ன மாத்திரம் இல்லை நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்க ராகத்வேஷங்களெல்லாம் உண்மையே கிடையாது என்னோடய ராகத்வேஷமும் உண்மை கிடையாது நான் யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன்னு என்னோ சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய விருப்ப வெறுப்பெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது கொஞ்சம் கடினம்தான் அது கடினந்தான் ஆனால் அது இன்னொருத்தர் விருப்ப ஏற்புக்கு தகுந்த மாதிரி நம்மளும் காரியம் பண்ண வேண்டியிருக்கோம் அது உண்மை இல்ல தர்மத்தை கடைபிடிச்சுருப்போம் ரொம்ப சட்டில் ரொம்ப ரொம்ப சூட்சம் அது சமயம் பேச்சுக்கும் நடவடிக்கைகள் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும் ஏன்னா சரியா படிச்சிருந்தா சந்தேகம் வராது அறவுரையா படிச்சிருந்தா சந்தேகம் வந்துடும் தத்விருத்தி சாட்சிணம் வித்யாத் ஆத்மானம் ராஜவத இது ஆத்மா அசங்ககாங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறது இந்த அளவுல வகுப்பை நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகத்துக்கு பொருள் சொல்றேன் ஹரி ஓம் ஓம் ஈஸ்வரோ குருமே தீ மூர்த்தி பேதவினே வியோமத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமான்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷாஷா ஹரி ஓ ஆதிகுநமீ